ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நம நா கிணா நி னீனாசீன கர்மூவன்ஸ் ஜானவிஞான ரெண்டையும் உபதேசம் பண்ணுறேன் அதாவது விஜானத்தோட கூடின ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு இப்போ ஈஸ்வர ஸ்வரூப ஞானத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் அதாவது நாலாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இப்போ நாம் எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சிருக்கோம் இது ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் நான் இவ்வளவு பெரிய சிருஷ்டியை பண்ணினாலும் சிருஷ்டி என்ன பாதிக்காது அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார் வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் நாம் கிரியேட் பண்ணது மேலே நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது அதுக்கு ஏதாவது கெடுதல் வந்தால் நமக்கு மனசு தாங்கிறது இல்லை அதனால் நமக்கு ஏதாவது பெருமை கிடைச்சா அதை ரொம்ப கொண்டாடுறோம் நாம் ஆனால் பகவான் இங்கே உபதேசம் பண்ணுறார் ஹே தனஞ்சயர் செல்வத்தை சேகரித்தவனே நல்ல காரியத்தின் பொருட்டு செல்வங்களை எல்லாம் சேகரித்தவனே தானி கர்மாணி மாம் ந நிபத்னந்தி அந்த செயல்கள் அதாவது உயிர்களுக்கு உடல் கொடுப்பதும் அந்த உடல்களை விடுவிப்பதும் அதாவது சிருஷ்டி லயம் படைத்தல் அழித்தல் இந்த செயல்களை செய்தாலும் அந்த படைத்தல் செயலும் அழித்தல் செயலும் மாயாசக்தியுடன் இணைந்து நான் செய்கின்ற படைப்பு தொழிலும் அழித்தல் தொழிலும் என்னை பந்தப்படுத்துவதில்லை அது எனக்கு புண்ணியத்தையோ பாத்தையோ தருவதோ அதனால் எனக்கு இன்பமோ துன்பமோ எதுவும் வருவதில்லை அது என்னை ஒட்டாது அப்படிங்கிற கருத்து ஆக மாயாசக்தி இறைவனுடைய சந்நிதியில் செயல் அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் ஆக தானி கர்மாணி மாம் நிபத்னந்தி ஒருபொழுதும் அவைகள் என்னை பந்தப்படுத்துவதில்லை அதுல எப்படி இருக்க தேஷு கர்மசுனவத்து ஆசீனம் அசக்தம் மாம் அந்த மாம்கிறதுக்கு இதெல்லாம் அப்செக்டிவ் தேஷு கர்மசு அந்த தொழில்களில் அந்த செயல்களில் உதாசீனவது ஆசீனம் நான் தான் பொறுப்பா செஞ்சாலும் கூட அதுல நான் ஒட்டாம இருக்கேன் உதாசீனம்னா என்ன விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது நடுநிலைமையோடு இருக்கிறது அதுக்கு பேர் தான் உதாசீனம்னு பேர் உதாசீனவது அப்படின்னா விருப்பு வெறுப்பற்றவனைப் போல எந்த ஓரம் எந்த குரூப்பையும் சாராதவனை போல ஆசீனம் இருக்கின்ற அசக்தம் பற்றற்ற என்னை அதுக்கு காரணம் சொல்லிவிட்டார் எனக்கு விருப்பு வெறுப்பு இல்லாததுனால படைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை ரெண்டையும் போட்டுக்கணும் அழிக்கிறதுலையும் எனக்கு விருப்பமோ வெறுப்போ இல்லை நான் இந்த செயலை ஓயாது செய்து கொண்டிருக்கிறேன் அதில் எனக்கு சிறிது கூட ஒட்டுதல் இல்லை அசக்தம் அசக்தம் ஆசீனம் மாம் தேஷு கர்மசு உதாசீனவது ஆசீனம் அந்த செயல்களில் உதாசீனனை போல இருக்கின்ற பற்றற்ற எண்ணெய் அந்த படைப்பு செயல்களும் அழித்தல் செயல்களும் நம்ம சேர்த்துக்கணும் காத்தல் செயல்களும் பாதிப்பதில்லை அதனால எனக்கு பெருமையோ சிறுமையோ எதுவும் இல்லை வெறுப்போ வெறுப்போ இல்லை இந்த அறிவோடு நான் இருக்கிறேன்னு பகவான் சொல்றார் கடவுள் எப்படி இப்படி இருக்காரோ அது மாதிரி நாமளும் வாழ்க்கையில் இருக்கணுங்கிறது இதன் மூலமா நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலான் இதைத்தான் வள்ளுவர் சொன்னார் வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல நமக்கு துன்பம் வராம இருக்கணும்னு சொன்னா விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளை விருப்பு வெறுப்பை குறைக்கிறதன் மூலம் சார்ந்திருப்போமேயானால் நமக்கு துன்பம் வராதுங்கிற அந்த கருத்தை நாம இங்க சிந்திக்கிறது நல்லா இருக்கும் நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு